ித்தேற்றைக்காணமுதாத்தே நம உதீனோவீரிடம் அஜுனன் குணாதீதனுடைய லக்ஷணத்தையும் குணாதீதன் ஆவதற்கான உபாயத்தையும் கேட்டான் பகவான் குணாதீத லக்ஷணத்தை இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் இதற்கு முதல் ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணினார் மனதோடு தன்னை இணைத்து கொள்ள மாட்டான் குணாதீதன் குணாதீதன்கிறது ஆத்மாவோட லக்ஷணந்தான் குணாதிதத்துவம் அந்த குணாதீத தன்மையை தன்னுடைய ஸ்வரூபமாக எவன் உணர்ந்திருக்கிறானோ அவனுக்கு பேர் குணாதீதன் ஆக சத்வரஜ்தமோ குணங்களால் மனசில் ஏற்படுற ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் சஞ்சலம் இதை குறித்து அவன் மகிழ்வதும் இல்லை வருத்தப்படுவதும் கிடையாது உயர்ந்த மனநிலையை குறித்து மகிழ்வதோ மனநிலையின் கீழான நிலையை குறித்து வருந்துவதோ கிடையாது அவன் ஏற்கனவே மனதை பண்படுத்தியவன் இருந்தாலும் மனதின் தன்மை நிலையற்றதாக இருப்பதால் மனதோடு தன்னை இணைத்து கொள்வது கிடையாது இதுதான் இருபத்தி ரெண்டாம் ஸ்லோகத்தில் நாம் பார்த்த விஷயம் இங்கே குணாதித்தனுடைய லக்ஷணத்தை மேலும் சொல்கிறார் உதாசீனவது ஆசீனஹா எப்படி ஒருத்தன் உதாசீனன் உதாசீனன் சொன்னால் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் எந்த குரூப்லேயும் சேர்றது இல்லை இப்போ நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அங்கே இருக்கிற யார்கிட்டையும் நமக்கு விருப்போ வெறுப்போ எதுவும் ஏற்படாது அந்த மனநிலைக்கு பேர் தான் பேர் யாராவது நமக்கு துன்பம் கொடுத்தா உடனே வெறுப்பு வந்துடும் இன்பம் கொடுத்தா விருப்பு வந்துடும் அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த குரூப்லேயும் சேராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் உதாசீனத்துவம் நான் கஷ்டித்து பக்ஷம் பஜதே ததா எப்படி எந்த குரூப்லையும் சேராம ஒருத்தன் உதாசீனா இருக்கானோ நியூட்ரலா இருக்கானோ அது மாதிரி இவன் இருக்கிறானா தன்னிடத்திலேயே அதாவது இந்த உடம்புல இருந்தாலும் உடம்போட தன்னை சேர்த்துக்காம உடம்புக்கு உதாசீனாக இருக்கிறான் உடம்பையோ மனதையோ விரும்பாமலோ வெறுக்காமலோ இருக்கிறான் ஆகையினால இவன் குணாதித்த தன்மை அடைவதற்கான வழியிலே நிலை பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறார் ஆசீனகா எவனொருவன் உதாசீனாக இருக்கிறானோ அவன் குணாதிக்கான வழியிலே நிலை பெற்றிருக்கிறான் ஆசீனகான் சொன்ன இருக்கிறான் அர்த்தம் உதாசீன போல எவன் இருக்கிறானோ அல்லது உதாசீனாகவே எவன் இருக்கிறானோ போலங்கிறத கூடாது உதாசீனத்தன்மை உடையவனாக இந்த இடத்துல வத்துனா உடையவனாகனு எடுத்துக்கணும் உதாசீனத்தன்மை உடையவனாக எவன் இந்த உடலிலே வீற்றிருக்கிறானோ யஹா குணகி ந விசால்யத்தே சுருக்கமா சொன்ன நன்றாக தெரிந்து கொண்டவன் உடல் பற்று உள்ள பற்று உலகப்பற்று எல்லாவற்றையும் நன்றாக துறந்தவன் குணங்களால் அசைக்கப்படுவதில்லை காரணம் என்னன்னா பகுத்தறிவிலே தன்னை பற்றிய உண்மை அறிவிலே தெளிந்த நிலையோடு இருப்பதால் அது மாத்திரமல்ல அதையே விளக்கி சொல்றார் குணாக வர்த்தந்த இத்தியவ யா அவதி ந இங்கே ஏற்கனவே இதை பல முறை குணா குணேஷு வர்த்தே இவா நஜ்ஜத்தை மூணாவது அத்தியாயத்திலே இதை பார்த்துருக்கோம் குணாக வர்த்தந்தே அதாவது இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாமே மாயினுடைய முக்குணங்களால் தோன்றினது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே முக்குணங்கள் மயமானது ஆகவே அறிகின்ற தன்மையுடைய ஒரு இதுக்காக சொல்கிறோம் அறிகின்ற தன்மையுடைய உடலும் அறியப்படு பொருளாகிய உலகமும் எல்லாமே குணங்கள் மயமாக இருக்கின்றன அது ஒன்று ஒன்று இன்டராக்ட் பண்ணிக்கிறது காரியரண விஷய ஆகார பரிணதா அப்படிங்கிற ஆதிசங்கரன் அன்யோன்யஸ்பின் வர்த்தந்தே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது உலகத்தை சார்ந்து உடல் உடலை சார்ந்து உலகம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே உலகத்துக்குள்ளதானே இருக்கு ஆக ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக் இட் டசன் மேட்டர் ஃபார் மீ அது மாதிரி உடம்பு மனசும் எல்லாமே மேட்டர் கிராஸ் லெவல்ல இருக்கிற மேட்டர் சட்டில் லெவல்ல இருக்கிற மேட்டர் வேர்ல்டும் அப்படித்தான் இருக்கு ஆகவே இந்த உடம்பு மனசு ஆகிய குணங்கள் உலகமாகிய குணத்தோடு தொடர்பு வைத்துக் என்று எவன் ஒருவன் அறிகிறானோ யஹா அவதி அப்படி அதை அறிந்து கொண்டிருப்பவன் ந கொஞ்சம் கூட தன்னை பற்றிய உண்மை அறிவிலிருந்து உண்மை தன்மையிலிருந்து அவன் நழுவதே இல்லை இங்கத்தேன்னு சொன்ன அசைவதில்லைன்னு அர்த்தம் ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் என்ன விருப்பு வெறுப்பற்றவனாய் இந்த உடலிலே ஞானியானவன் குணா இருந்து கொண்டிருக்கிறான் குணங்களால் சற்றும் அவன் பாதிக்கப்படுவதில்லை குணங்களும் குணங்களும் ஒன்றுக்கொன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை அறிந்து அசையாமல் இந்த சரீரத்திலே பெயரளவில் இருந்து கொண்டிருக்கிறான் உடலாலோ உலகத்தாலோ உள்ளத்தாலோ அவன் சிறிதளவும் பாதிக்கப்படுவதில்லை இதுவே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மேலும் குணாதி மன இயல்புகளை சொல்லப் போகிறார் தொடர்ந்து நாம படிக்கலாம் உதாசீனாசீன விசால்யே குணாவர்த்த இத்யேவ யோவதி